ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியை தவிரூதம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதே ஷா டமே யிரவிடம் லமே சுவ நமோ விதிய சம்பிரதாய வம்ச ஷிபியோ மஹோ நமோ குரு சர்வோபப்ளவரஹித பிரஜானோ பிரம்மைவாஹமஸ்மி உபனிஷத்துக்கு முகவுரையாக சில கருத்துக்களை எல்லாம் சென்ற வகுப்புல படிச்சோம் வேதந்தான் நமக்கு பிரமாணம் வேதத்தினுடைய முற்பகுதி நமக்கு தர்மத்தை பற்றிய அறிவை கொடுக்கிறது தர்மத்தை பற்றிய அறிவை பெற்றால் மாத்திரம் போராது தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்மத்தை கடைபிடித்தால் நம்முடைய மனம் புறநோக்கிலிருந்து திரும்பி அகநோக்குடையதாக ஆகும் பிறகு பிரம்மத்தை பற்றிய அறிவை நாம் பெறுவது எளிதாக இருக்கும் வேதாந்தம் அதைத்தான் உபதேசம் பண்ணுகிறது வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பிரம்மம் உபநிஷத்துக்கள் இதத்தான் உபதேசம் பண்ணுகிறது உபனிஷத்துக்கு பேரே பிரம்ம வித்யான்னு பேரு இதெல்லாம் பார்த்தோம் காலை வகுப்புல அதுல நாம சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரங்களுக்கு எல்லாம் அர்த்தம் படிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிதான் இத தொடங்கிருக்கோம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பற்றி நான் சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் சாந்தோக்கிய உபனிஷத்துல முதல் அஞ்சு அத்தியாயங்கள் உபாசனை பரமாக இருக்கிறது இந்த ஒரு அத்தியாயம் மட்டும்தான் முழுக்க முழுக்க தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறது இதற்கு பிறகு வரக்கூடிய அத்தியாயங்களில் கூட உபாசனையின் கலப்பு இருக்கிறது உபாசனையின் கலப்பே இல்லாமல் சுத்தமாக நிர்புண பிரம்ம வித்தியையை உபதேசம் பண்ணும் பகுதி இந்த ஆறாவது அத்தியாயம் மட்டுமே இதுக்கு ஒரு பேரு வேற போட்டிருக்கோம் சத்வித்யா அப்படின்னு போட்டிருக்கோம் சத்வித்யான்னு சொன்னாலும் சித் வித்தியான்னு சொன்னாலும் ஆனந்த வித்தியான்னு சொன்னாலும் பிரம்ம வித்தியான்னு சொன்னாலும் ஆத்ம வித்தியான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் வித்யன்னா அறிவு அந்த வித்தியக்கு விஷயம் என்னது இந்த அத்தியாயத்தில் வித்தியக்கு விஷயம் சத்வரூபமாயிருக்கிற பிரம்மன பத்தினு ஆஹ பிரம்மன் பிரம்மத்தை பல கோணங்களில் சாஸ்திரம் உபதேசிக்கிறது அதுல இந்த சதம்சத்தை மனசுல வைத்துக் கொண்டு விசேஷமாக உபதேசம் பண்ணுகிறது சிதம்சத்தை விசேஷமா உபதேசம் பண்ற பகுதியும் உண்டு ஆனந்த சொல்றதும் உண்டு கேனோத்திதம் பேசுகிறது சதம்சத்தை பத்தி விசேஷமா சொல்லலைன்னாலும் அர்த்தம் பண்ணிக்கணும் நான் இப்ப சதம்சம் சிதம்சம்னா என்னன்னு கேட்க முடியாது உங்களுக்கு எல்லாம் லங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த அத்தியாயம் முழுவதும் சத் அம்சத்துல பேசப்பட்டிருக்கு இன்னொரு விஷயமும் சொன்னேன் இந்த அத்தியாயம் இந்த சாந்தோகி உபனிஷத் பிரம்மசூத்திர விரிவா விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது உபாசனைகள் எல்லாம் கிரமமுக்திக்கு சாதனமாக அமைகிறது சித்த சுத்திக்கு சாதனமாக சித்த விசாலத்தைக்கு சித்த ஏகாகிரதை சித்த விசாலத்தை அதாவது மனசு நல்ல பறந்து விரியறதுக்கு குறுகிய தன்மையிலேருந்து விலகிறதுக்கு அதெல்லாம் உபாசனால் கிடைக்கிறது இந்த சாந்தோக்கிய உபரிஷத்து இந்த ஆறாவது அத்தியாயம் ஒன்பது முறை தத்துவமசி என்ற ஒரு வாக்கியம் வருகிறது தத்துவமசிங்கிறது மகா வாக்கியம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொன்னேன் அகண்டார்த்த போதக வாக்கியம் அதாவது எல்லா பொருளையும் மாறாமல் இருக்கிற பிளவுபடாத இருக்கிற வஸ்துவை உபதேசத்தை பண்றது அகண்டார்த்த போதக வாக்கியம் மகா இதெல்லாம் நம்ம உபனிஷத்து படிக்கிற போது இன்னும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா உபனிஷத்துக்கும் சாந்தி பாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த புஸ்தகத்தில் சாந்தி பாடம் போட விட்டு போச்சு இது சாமவேத உபநிஷத்தாக இருக்கிறதுனால இதுக்குள்ள சாந்தி பாட்டம் கேனோபனிஷத்தும் சாமவேத உபநிஷத் ரிக்வேத உபனிஷத்துக்கெல்லாம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதான் சாந்தி பாட்டம் யஜுர்வேத உபனிஷத்துக்கெல்லாம் விசேஷமாக சகநாமகுத்துங்கிற சாந்தி பாட்டம் சுக்ல எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கெல்லாம் ப்ரகதாரண்யக்க உபநிஷத்து இந்த மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் ஈஷாவாசி உபநிஷத்துக்கெல்லாம் பூர்ண சாந்தி பாட்டம் அதருணவேத உபனிஷத்துக்கெல்லாம் பத்ரங்கருணேபிகிங்கிற மந்திரம்தான் சாந்திபாட்டம் இதுக்கு ஆப்பியாயந்தூ மமாங்கானிங்கிற ஒரு சாந்தி பாட்டம் இருக்குது அதை சொல்லிவிட்டு நாம் உபனிஷத் மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் படிக்கலாம் முதல்ல நான் சாந்தி பாட்டத்தை சொல்கிறேன் நீங்கள் திரும்ப சொல்லலாம் ஓம் ஆப்யந்தூ மமாங்கானி வாக் பிராண சுஸ் அலம் இணை ஓபனம் மாஹம் ப்மரியம் மாமாிரமரா अनिरा अस्तु, तदात्मनी, उपरिषत्सु, <D2> उपरिष धर्मास्ते, ओम அனராமே அமனேயுமா மூணு தடவை சாந்தி சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது நம்முடைய உடம்பால் நமக்கு படிக்கிறதுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களால் நம்ம படிப்புக்கு இடைஞ்சல் வரக்கூடாது நம்முடைய உடம்பும் நம்முடைய மனசும் இந்த படிப்புக்கு அனுகூலமாக இருக்கணும் ஆகவே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் என் உடம்பும் மனசும் இந்த படிப்புக்கு அனுகூலமாக இருக்கட்டும் என் உடம்பும் மனசும் என் படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது ஆக இதில் இந்த சாந்தி பாட்டத்திலேயே சில வார்த்தைகள்லாம் வருகிறது பார்த்தா தெரியும் இந்த மந்திரத்திலேயே ஆ ஒரு சாந்தி எதுக்குன்னா நானே என் படிப்புக்கு இடைஞ்சலாயிடக்கூடாது என் உடம்பு என் மனசே என் படிப்புக்கு இடைஞ்சலாகிடக்கூடாது நான் படிக்கிற படிப்பு மோட்சத்துக்கான படிப்பு பண சம்பாதிக்கிறதுக்கான படிப்பு இல்லை காமத்தை அனுபவிக்கிறதுக்கான படிப்பு இல்லை புண்ணியம் பண்றதுக்கான படிப்பும் கூட கிடையாது புண்ணியம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற படிப்பும் கிடையாது நான் முக்தி அடையறதுக்காக படிக்கிறேன் ஆகவே கடவுள் எனக்கு நானே இடைஞ்சலாகாம எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஆத்ம கிருப்ப வேணும் சொன்னா ஆத்ம கிருப்ப என்னுடைய உடம்பு மனசு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஆகவே இது சாந்தின்னு சொன்னால் சாதாரணமாக விக்ன நிவர்த்தி அர்த்தம்னு சொல்லுவோம் நீங்கள் அது பாசிட்டிவாகவும் போட்டுக்கலாம் அதாவது இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறோம் சாந்தினா என்ன அர்த்தம் அமைதி அமைதினா என்ன அமைதின்னா அமைதி எப்போ இருக்கும் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால் தான் அது அமைதி எங்கேயாவது கால் வலி முழுது வலி இருந்துட்டே இருந்துன்னு வைங்குடேன் எப்படி நம்ம படிக்க முடியும் அது இல்லாட்டி வீட்டு ஞாபகம் ஏதாவது வந்துவிடும் கிளாஸுக்கு கிளம்பி வர்றப்போ ஒரு செல்ஃபோன் வரும் சொல்லிவிடுவாங்க அந்த ஆள் இப்படி சொல்லிவிட்டு போனால் இது பண்ணினால் இது பண்ணால் என்கிட்ட சொல்லிவிடுவாங்க அதே ஞாபகத்தோடு இங்கே வருவோம் நான் இங்கே பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒன்றுமே ரிஜிஸ்டர் ஆகாது அப்படி உண்டு இல்லையா அதுக்கு தான் அதெல்லாம் க்ளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வச்சுருந்து சொல்கிறது அப்படி என்ன தலை போயிட போகிறது போனால் எப்படியும் ஒரு நாளைக்கு போக போகிறது எப்படியோ போயிட்டு போறது அவ்வளவு அபிமானம் என்ன நமக்கு வெளியில இருந்து மற்றவர்களாலேயோ விலங்குகளாலேயோ யாராலேயும் நமக்கு இடைஞ்சல் வரக்கூடாது பிறருடைய பிறரால நமக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது பௌத்திகம் தான் அது அது வந்து அது போய் மனசுக்குள்ள வேலை செய்யறது அதுக்கு வெளியில இருந்து ஒரு காரணம் இருக்கு பாருங்க இந்த ஆசிரம சூழ்நிலை எப்படி இருக்குவாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது ஒரு இடைஞ்சல் இல்லை டிவி இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை யாராவது இங்கேயோ வந்து புதுசாக உள்ளூர் வந்து சொன்னா தான் உண்டு தகவலே கிடையாது ஆகையில் ஆதி பௌத்திகம் அந்த காலத்தில் அரண்யத்தில் படிப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லோகமே இருக்குது நான் வச்சுருக்கேன் அந்த ஸ்லோகத்தை கூட அப்புறம் சொல்கிறேன் எழுதி போட்டு சொல்கிறேன் விக்னங்கள் என்ன ஆதி பௌத்திக என்ன மூணுக்கும் தனித்தனியா ஒரு ஸ்லோகமே பண்ணிருக்காங்க வாசிச்சேன் சொல்றேன் அந்த காலத்தில் அரண்யத்தில் போய் படிக்கிறதுனால படிச்சுட்டே இருப்பான் பின்னால ஒரு பூரா வந்து கடிச்சுடும் அது எப்படி பாத்தீங்களான்னு கேட்கக்கூடாது இருக்குமே இவன் பின்னாடி உட்காந்து பின்னாடி என்ன இருக்கு தெரியும் இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பின்னால ஏதாவது தேழ் வந்து கொட்டினாலோ எதுனாலும் தெரியாது இல்ல காடுதானே அங்கே பல வகையான இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்களே பாணினியே வந்து புலி தூக்கி போயிடுதுன்னு சொல்லுவான் பாணினி வந்து பின்னால் பாடம் சொல்லிட்டு இருக்க பின்னாடி புலி வந்துடுத்தான் சொன்னான்னா வியாக்ரஹா வியாகிரஹான்னு சொன்னாங்கன்னா அவரு உடனே வியாக்ர அர்த்தம் கேட்குறான்னு சொல்லிட்டு வியா ஜிக்ரதி இத்தி வியாகிரஹான்னு அர்த்தமெல்லாம் சொல்லிட்டு புலி தூக்கி போயிடுத்தும்பாங்க அப்படியே ஒரு கதை சொல்கிறது வழக்கம் அதனால காடுன்னு இருந்தால் அந்த மாதிரி ஹிம்சையெல்லாம் இருக்கும் பாம்பு தேடு பூரா இங்கே வேற வேற ரூபத்தில் மாமனார் எல்லாம் வேற வேற ரூபத்தில் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதனால மற்றவங்களால என் படிப்புக்கு இடைஞ்சிட்டு வருப்படாது மற்ற உயிரினங்களால் பிற உயிரினங்களால் எனக்கு என்னை தவிர மற்றவர்களிடம் இருந்து அது மனிதர்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் அதனால இடைஞ்சல் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தடவை சாந்தி சொல்கிறோமா இன்னொரு சாந்தி என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த தேவர்கள்லாம் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க விஸ்வாமித்ரர் தவம் செய்கிற போது மேனகை அனுப்பிச்சிடுவான் கதையெல்லாம் படிச்சிருக்கோமே விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணுறாருனா தேவேந்திரன் உடனே இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சுடுவான் தேவர்கள்லாம் ஏதாவது ஒரு விக்ரம் கொடுப்பாங்க எந்த ரூபத்தில் எப்படி விக்ரம் கொடுப்பான்னு தெரியாது அது மாதிரி அந்த மாதிரி விக்கிரங்களும் வரப்படாது அது இன்னொரு அர்த்தம் சொல்றது என்னன்னா பூகம்பம் இடி மின்னல் மழை ரொம்ப சோறு மழை பெஞ்சிருந்தா ரொம்ப அதிகமாக வெயில் அடிச்சா இன்னும் படிக்க முடியாது ஆக இயற்கையின் சீற்றங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் தேவர்கள் ஏதோ பிளான் பண்ணி என்னோட இடங்கள் பண்ணுவாங்க நமக்கு ஆகல நமக்கு அனுகிரகம் பண்ணணும் ஆதி தெய்வீக விக்ர நிவர்த்தி இன்னொரு பாஷையில சொன்னா தேவர்கள் நமக்கு அனுகூலமா இருக்கணும் பிற உயிரினங்கள் நான் பிரம்ம வித்ய படிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கணும் என் உடம்பு மனசும் எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கணும் நான் ஞானத்தை பெற்று ஞான நிஷ்ட அடையறதுக்கு இதெல்லாம் உபகாரம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம் நம்ம உள் அகநோக்கு உள்நோக்கி போறதுனால இந்த புறத்திலிருந்து இடைஞ்சல்கள் வந்து புறத்தை நோக்கி மனசை திருப்புற மாதிரி ஆக்கிடக்கூடாது அதுதான் இதனுடைய தாத்யம் அதற்காக மூணு தடவை சொல்றோம் ஓம் சாந்தி மூன்று வகையான இடையூறுகள் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை நோக்கி நாம் இந்த பிரார்த்தனையை செய்கிறோம் அப்புறம் இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை சுருக்கமா சொல்றேன் ஆப்பியாயந்து மமாங்கானி வாக்பிராண்சு அதோ பலம் இந்திரியாணி சருவாணி அப்படின்னு சொன்ன இந்த உடம்பு இது ஆப்பியாயும்னா பாதுகாக்கப்படட்டும் காப்பாற்றப்படட்டும் அனுகூலமுடையதாக இருக்கட்டும் ஆற்றல் பொருந்தியதாக இருக்கட்டும் பலம் ஆப்பியாயந்தூ வலிமையோடு பாதுகாக்கப்படட்டும் எதெல்லாம் நான் மம அங்காணி அங்கானின்னு சொன்னா உடல் உறுப்புகள் கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்பு எல்லாமே மூட்டெல்லாம் சேர்த்துகள் உறுப்பை உறுப்பினன் நான் உறுப்பினா என்ன அர்த்தம் அங்கி நான் உறுப்புகளை உடையவன் அது உறுப்பின்கிறது வெளியில ஒரு அர்த்தத்தில் சொல்றோம் அங்கி அங்கி ஆகிய நான் எல்லா அங்கத்திலையும் வியாபிச்சிருக்கேன் நான் உயிராகிய நான் உடல் உறுப்புகள் அனைத்திலும் வியாபித்திருக்கிறேன் ஆகவே உடல் உறுப்புகள் அனைத்தும் எனக்கு அனுகூலமாக இருக்கட்டும் மம அங்காணி ஆப்பியாயந்து பரமேஸ்வரன் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களையும் நல்ல பலத்தோடு இருக்கும்படி பண்ணி நான் ஞானம் அடைவதற்கு பாதுகாக்கட்டும் மம அங்காணி ஆப்பியாயந்து வாக்கு வாக்குன்னா பே அந்த விரிச்சு சொல்லுகிறது உபனிஷத்தை ஆப்பியுமீ அப்புறம் என்னதுன்னா வாக்கு பேச்சாற்றல் பிராணஹா மூச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பிராணன் அபானன் பஞ்ச பிராணன் உள்ளுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கணும் சமான திடீர்னு அசிடிட்டி வந்துடுத்துன்னு வச்சுக்கோ தகராறு ஆயிடு ஆகையினால இருக்கிற காற்று சரியாக சஞ்சரிக்கணும் எவ்வளோ தேவைப்படுறது போகிறோம் இந்த ஆசிரமம் இப்போ நடக்கணும்னு சொன்னால் காலையிலேருந்து எத்தனை ஆள் தேவைப்படுறது எலக்ட்ரிசிட்டியோட தேவை எவ்வளோ இருக்கு அதுக்கு என்ன பொருளாதாரம் சாமானம் எத்தனை விஷயம் இருக்குது வாட்டு நினச்சுன்ட்ருக்கோ எத்தனையோ சமாச்சாரம் நடந்துட்டு இருக்குமாதிரி இந்த சரீரத்துக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்கு பேசுகிற அசக்தி உள்ளுக்குள்ள இயங்குகிற காத்து சக்ஷு கண்ணு நல்லா புஸ்தகம் கண்ணாடி போட்டாலும் என்ன பண்றது ஸ்பீக்கர் பக்கத்திலே உட்கார்ந்தா கூட ஏன் சுவாமிகள் ரொம்ப மெதுவா பேசுற காது ஸ்ரோத்ரம் சக்ஷுகு பிராணு மேலும் அர்த்தம் பலம்யந்தோட சேர்த்துக்கணும் இந்திரியாணி இந்திரியாணினா எல்லா இந்திரியங்களும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் வரிசையா சொல்லி அப்புறம் எல்லாம் ஒன்னா போட்டு விடுத்து இந்திரியாணி பலம் ஆப்பியாயந்தும் ரொம்ப சக்தி உள்ளதா கொஞ்சம் சாப்பிட்டா போகிறோம் நல்லா பலம் உடையதாக இருக்கணும் இது என்னென்னா அடிக்கடி டயர்டாயிடுறதுன்னா தண்ணியை குடித்தாச்சு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சாப்பிட்டாச்சு இளநீ குடித்தாச்சு அதுக்கப்புறம் டயர்டாக இருக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்டதுனால டயர்டா சாப்பாடு இல்லைங்கிறதுனால டயர்டா எல்லாம் வந்து பாருங்கள் ஆக பலம் பலம்னா அனுகிரகத்தினாலே இருக்கட்டும் அஹம் அமிரே அமிர்தம் பிரம்மணி வேதம் சொல்றது பிரார்த்தனை பண்ணிருக்கு பலம்னா இன்னொரு அர்த்தம் வந்து பாகுவோர் ரோஜகா வேதம் ரொம்ப அழகா சொல்றது பாகுவோர் பலம் கை நல்லா இருக்கணும் இப்போ பலம்ங்கிறத ஆப்பியாய்த்தோட சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி பலம்ங்கிற பதத்தையே இன்னொரு அவயவமாகவும் எடுத்துக்கலாம் அது வந்து கைகள்னு சொல்லல தப்பு இல்லை பலம் இன்றிரியாணி பகுவோர் ரொம்ப நல்லா சொல்றது ஊர்வோ ரோஜா அரிஷ்டானியா விஸ்வாணி தனூ தனு வா சமஸ்தே அஸ் மாமாஹிம் மகாநாராயண புருஷத்தில் ஒரு பிரார்த்தனை அஹ பலம் ியாணிச்ச சர்வாணி சர்வாணி இந்திரியாணி ஆப்பியாயந்தூ தியா பக்தி பகுவச்சன ஆகையினால எல்லா இந்திரியங்களையும் காப்பாற்றட்டும் பலம் பொருந்தியதாக இருக்கட்டும் வலிமை மிக்கதாக இருக்கட்டும் அடுத்தது இது ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு நான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் நல்ல அனுகூலமா சகாயம் பண்ணும் என் இது தானே இந்த உயி ஜீவனானது இந்த கரணத்தை வச்சுட்டு தானே ஜென்மாவையே ஜென்ம சாப்பிடலே அடையணும் அப்படி சொல்லணும்னா பிறவியில் பயன் அடையணும்னா இந்த கருவிகளை முறையாக பயன்படுத்தி இது அப்புறம் என்னென்ன அசரீர ஆகணும் நல்லா உபயோகப்படுத்தி அசரீரியான பிரம்மனாக தன்னை புரிஞ்சுக்கணும் உபநிஷத்து இன்னொரு இடத்துல சொல்றது அசரீரம் வாவசந்தம்ய உபனிஷத்து தன்னை வந்து அசரீரியா புரிஞ்சுக்கணும்னா சரீரத்தை சரி பண்ணி ஆகணும் உடம்பினை முன்னம் விழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மின்ஞானமும் சேரமும் மாட்டார் ஷரீரத்தை காப்பாத்துறேன் அனித்யம் அசுகம் லோகம் அனித்யமான இந்த வச்சுகிண்டு நித்தியமான பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றேன் நிறைய ஸ்லோகம் அனித்ய திருப்தாயை நமகா அப்படின்னு லலிதா சாஸ்திராமத்துல ஒரு நாமம் இருக்கு அனித்ய திருப்தான் என்ன அர்த்தம் நம்ம பூஜை பண்ற சாமான வந்து நித்தியமானதா என்ன அதை வச்சுக்கிட்டு அம்பாவ திருப்திப்படுத்தி பூஜை பண்றோமா நிலையில்லாத பொருள்களை கொடுத்தாலும் அதனால திருப்தி அடைகிறவள்னு அர்த்தம் அனித்த திருப்தா இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்தது என்ன சொல்றது உபனிஷத்துனா சர்வம் பிரம்ம ரொம்ப அழகான வாக்கியம் அனைத்தும் உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மே சிஷ்யம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் செகண்டரி நாலேஜ் என்ன கேட்டு கேட்டு அங்கே பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான் இவனுக்கு விளங்கலை ஆனாலும் வச்சிருக்கான் சர்வம் அனைத்தும் உபனிஷதி பவம் ஊபனிஷதம் உபனிஷத்துல இருக்கிற பிரம்மந்தான் எல்லாமே நோக்கும் திசை எல்லாம் பரம்பொருளே பிரம்ம சர்வம் பிரம்ம உபனிஷதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அனைத்தும் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மே இது வந்து ஒண்ணு தெரியுது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் உபனிஷத்து தான் தான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோம் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அடுத்தது ஒரு வார்த்தை வருது மாஹம் பிரம்ம நிர சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம மா பிரம்ம நிரா கரோத் நான் பரம்பொருளை விட்டு விலகி விடக்கூடாது என்னை விட்டு பரம்பொருள் விலகி விடக்கூடாது கடவுளை விட்டு நான் விலகி போகக்கூடாது என்னை விட்டு கடவுள் விலகி போகக்கூடாது இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் வேதத்துல நிறைய இருக்குவேஷோ சிப்ரமா பாகிப்ரமா பத்யஸ்வ நம்ம என்ன சொல்லணும் சொல்லுவோம் கடவுளே உன்னனா அடையணும்னு சொல்லுவோம் இந்த மந்திரம் என்ன சொல்றது தெரியுமா கடவுளே என்ன வந்து நீ அடைங்கிறது அடைவாயாக இந்த மிருத்தியோர் முக்கிய மாமிர்த்தாதுன்னு ஒரு மந்திரம் இருக்கு திரையம்பக எதாமகே சொல்றோம் அதுல என்னன்னா நாம் விலகிக்கணும்னு அர்த்தம் எப்படி வெள்ளரி பழம் காம்புல இருந்து விலகிக்கிறதோ அது மாதிரி நான் உலக வாழ்க்கையிலிருந்து விலகிக்கணும்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் சொல்லுவார்கள் இறைவா என்னை உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பாயாக சொல்றது இங்க என்ன அர்த்தம் சொல்றது எல்லாமே பிரம்மன்னு சொல்லிவிட்டு ஆனா நான் என்ன பண்றேன் என்னை தனியா பிரிச்சுக்கிறேன் நீ வேற நான் வேற வேற்றுமைகளை வளர்த்தி கொள்கிறேன் வாக்கியத்தோட அர்த்தம் என்னன்னா வேற்றுமையிலிருந்து வேற்றுமையிலிருந்து முற்றிலும் நான் விலகி விடுவேன் ஆக வேற்றுமை உணர்ச்சியிலிருந்து நான் விலக வேண்டும் விடுபட வேண்டும் அகம் பிரம்ம நிராகுரியாம் நான் பிரம்மத்தை நிராகரிக்காமல் இருப்பேன் ஆக வாழ்க்கையில் நான் எதை எதை நான் வந்து எடுத்துக்கணும் வரேன்யம் பர்ககான காயத்ரி மந்திரம் சொல்கிறது வாழ்க்கையில் வரிக்கப்பட வேண்டியது யாரு ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல வரிக்கப்பட வேண்டிய விஷயம் அர்த்தமோ காமமோ தர்மம் கூட இல்லை வரிக்கப்பட வேண்டிய விஷயம் வரிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார் பாரதியார் செங்கதிரோன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் தேர்கின்றோம் அதை வரேன்யத்தை தான் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் வரேன்யம் பர்க வாழ்க்கையில நாம எதை தேர்ந்தெடுக்கணும்னா ஆனந்த கடவுளுக்கு தானே இன்னொரு பேர் ஆனந்தம் நீங்க விரும்பினாலும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் தெளிவா தேர்ந்தெடுக்கணும் ஆகவே அகம் பிரம்ம நிராகுரிய நான் பிரம்மத்தை நிராகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கடவுளை விட்டுட்டு பொண்ணு பொருள் போகத்தில் நாம் மூழ்கிடக்கூடாது எனக்கு வாழ்க்கையில் புறக்கிறதுக்கு முன்னாலே இப்பவும் செத்த பிறகு எப்பவுமே கடவுள்தான் லட்சியம் பக்தி ரீதியாக அர்த்தம் சொல்றேன் தத்வ ஜான விட்டுமே லேத விஷயத்தில் எப்பவுமே நான் அலௌகிக பிரம்ம அத்வைத்த அபேத ஜான இருக்கணும் மாமா பிரம்ம நிராகரோ பிரம்மனும் என்ன விட்டு விலகாம இருக்கட்டும் பிரார்த்தனை கடவுளும் என்ன விட்டு விளைகிற கூடாது நாமளே சொல்லிக்கிறது எனக்கு அனுகிரகம் அகம் பிரம்ம ந நிராகுரியா நாம் பிரம்மனை விளைகிடக்கூடாது பிரம்மன் என்ன விளைவிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பரிபூர்ண அத்வைதான இருக்க ஆசைப்படுறேன் அதுக்கு கடவுள் எனக்கு அனுகிரகம் நிராகரிக்கப்படாமல் இருக்கட்டும் இதுல இருந்து என்ன தெரியறது எப்படி இருந்தாலும் திடீர்னு இந்த மாய இழுத்துன்னு போயிடுவான் தெய்விணி மம மாயா துரத்தையா மாமே வஜே பிரபத்தியம் புருஷம் பிரபத்யே பிரசுதா புராணி விட கூடாது விடாம இருக்கணுமா அதனால என்ன உபனிஷம் இந்த சந்தேகம் எதுனால வருதுன்னா அடிக்கடி எங்கேயா இழுத்துன்னு போயிடும் திடீர்னு திடீர்னு கொஞ்சம் பரவாயில்ல சுவாமிகள் இல்லை கிளாஸ் லீவ் விட்டாருன்னா சரி கொஞ்சம் ஊரை சுற்றிட்டு வரலாம்னு தோல் எடுத்துன்னு வச்சு உனக்கு சொல்றேன் அங்கே போயிட்டு வரலாமோ இங்கே போயிட்டு வரலாமோனா விட்டதை படிக்கலாமே சுவாமிகள் லீவ் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார் சொதுக்காக சொல்றேன் அப்ப என்னாகும்னா அப்பதான் இதை ஞாபகம் அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து விட்டுடப்படாது விட்டுடப்படாது விட்டுவிட்டா உடனே பிசாச்சி ரெடியா நிற்கிறது அதனால ரொம்ப இது இது ஒரு ஒரு நியாயமான பயம் இருக்கணும் இந்த பயபக்திக்கு உதாரணம்ல நெருப்பு கிட்ட இருக்கிற மாதிரி அக்னியை ஹோமம் பண்றோம் ஹோமம் பண்ற போது ஹோமம் பண்றவனுக்கு பக்தி இருக்கா பயம் இருக்கா ரெண்டும் இருக்கு கொஞ்சம் கைய உள்ள அதிகமா நீட்டான்னா சுட்டுடும் தீயவை தீய பயத்தலால் தீயவை அது ஒரு இடத்துல அந்த அர்த்தம் வேற இருந்தாலும் தீயணும் அஞ்சப்படும் அக்னிக்கு பக்கத்தில் இருக்கிறப்போ பயம் இருக்கா இல்லையா பயம் இருக்கு அக்னிகிட்ட பூஜை பண்றதுனால அக்னிக்கிட்ட பக்தி இருக்கா இல்லையா பக்தி இருக்கு திருஷ்டாந்தான் அக்னிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி பயபக்தியோட இரு அப்படின்னு சொல்லுகிறார் எப்பவும் வாய்ப்பு இருக்கிறதுனால உபனிஷத் சொல்றது மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரண மஸ்து அநிராகரண மஸ்து எவ்வளவு அழகா டெவலப் பாருங்க பகவான் எனக்கு இந்திரியங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கட்டும் எல்லாமே பிரம்மன் தான் அது உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரம்மனை நான் விட்டு விலகி போயிடக்கூடாது பிரம்மன் என்ன விட்டு விலகி போயிடக்கூடாது திரும்பவும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லுகிறது உபனிஷத் மா அநிராகரணம் அஸ்து மாஸ்து கூடவே கூடாது விட்டுடாதே விட்டுடாதே ஒரு அடுத்தது என்னன்னா தத் ஆத்மனி நிரத்தேய உபனிஷத்து அடுத்த பிரார்த்தனை நிரத்தே தின்னம் அந்த பிரம்மனிடத்தில் அந்த பரமாத்மாவினிடத்தில் நிரத்தே மயி நிதராம் ரத்தே மயி எப்பொழுதும் ஈடுபட்டு எனக்கு அதில் ஆனந்தம் இருக்கு அந்த இந்த வேதாந்தம் படிக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு வேற எதுலேயும் வேதாந்த வாக்கேஷு சதா ரமந்த எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு தி நிறே மயி உபனிஷத் தர்மா சந்தி தே படிக்கிறதுக்கு என்னெல்லாம் எனக்கு குணங்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த குணங்கள் எங்கிட்ட இருக்கட்டும் பிரதிஷ்டாவே தர்வாங்காணி சத்தியமாயத்தனம் கேனு உபநிஷத்தில் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதியே உபனிஷத்தே கடைசியில் சொல்கிறது தபஸ் இருக்கணும் தபஸ்னால் என்ன ஒருவேளை சாப்பாட்டை குறைக்கிறது சாப்பிட்ற போதே உப்பை குறைச்சிக்கிறது புளியை காரத்தை குறைச்சிக்கிறது எண்ணெயை குறைச்சிக்கிறது இதெல்லாம் இங்கே எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது ஆகையில இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது அப்படிலாம் இது பண்ணால் அதுக்கு தகுந்த பிரயோஜனம் கிடைக்க தான் செய்யும் தபஸ்ஸுன்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறது மௌனமாக இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும் சாதாரணமாக சாஸ்திரத்தில் தபஸுக்கு லட்சணமே அனசனம் தபா இல்லாட்டி திருவள்ளுவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு வர்ற கஷ்டத்தை நாம் பொறுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும் அதுதான் தபஸ்ங்கிறார் திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தபஸுக்கு ஸ்வரூபம் இதுதான்னு விட்டார் திருவள்ளுவர் தபங்கிற பேரில் பத்து குரல் சொல்லிருக்கார் படிச்சு பாருங்க தபா தமஹா தமஹான்னா என்ன அர்த்தம் இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் அப்புறம் கர்மா நல்ல கர்மா பூஜை எல்லாம் பண்ணுறது நமஸ்காரம் எல்லாம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது சர்வாங்காணி சத்தியம் ஆயத்தனம் வேத பாராயணம் பண்ணுறது வேத அங்கங்களை பாராயணம் பண்ணுறது பொய்பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் அது மாத்திரம் இல்ல இந்த சத்தியத்துக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கான் சத்தியத்தை கடைபிடிக்கிறது ஒரு இடத்துல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆதிசங்கரே கோட் பண்றாரு விஷ்ணு ஸ்மிருதியிலிருந்து ஆயிரம் அஸ்வமேத ஒரு சத்தியத்தையும் எடப்போட்டா சத்தியந்தான் தாழ்மாஹா இது அஸ்வமேத யாகம் மேலதான் இருக்குமா சத்தியம்தான் வெயிட் ஜாஸ்தி ஆயிரம் அஸ்வமேத ஒரு விஷயத்துல பொய் சொல்லாமல் இருக்கிறதும் ஒன்னும் அஸ்வமேத சகஸ்ராணி சத்திய துலையா திருத்தம் ஒரு ஸ்லோகம் இருக்குறதுக்கு எந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் நான் ஞான யோக்கியத்தை உடையவனாக இருப்பேன் ஆக மெய்யறிவை பெறுவதற்கு என்னெல்லாம் தகுதிகள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தகுதிகள் அனைத்தும் என்னிடத்தே மிளிரட்டும் ஒளிரட்டும் நன்கு சிறந்து விளங்கட்டும் தத் ஆத்மனி உபனிஷத் சு தர்மாஹா மயி சொந்து ததாத்ம நி நிற தேய உபனிஷு தர்மா ரெண்டு தரம் சொல்லுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா இந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் மருந்து சாப்பிட்றதும் முக்கியம் பத்தியமும் முக்கியம் எக்ஸசைஸும் முக்கியம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்றதும் முக்கியம் சாப்பிட்றது எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியா போயிடும் சொல்ல முடியாது சாப்பாட்லேயும் அளவா இருக்கணும் உடற்பயிற்சியும் அவசியம் இது ரெண்டையுமே மாற்ற முடியாது அது மாதிரி தான் வேதாந்தத்துக்குள்ள யோக்கியத்தையும் இருக்கணும் அதைத்தான் இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது இதை நாம் சொல்லப்படா இது ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி சாந்தி பாடங்கள்லாம் சாஸ்திரத்தில் ஜபமாகவே சொல்லப்பட்டிருக்கு பல மந்திரங்கள்லாம் நமக்கு தெரியறது இல்லை இதெல்லாம் ஜபமாக சகனாபத்துமே ஜபம்தான் சகனாபத்து சஹனவ் புனக்து வித்யாரண்ய சுவாமிகள் ஜபார்த்தம் சகனா பவத்து சகன புனக்து சொல்லிக்கின்றே இருக்கணும் அப்பதான் நிஷ்ட இதெல்லாம் ஏற்படும் ஆஹ இந்த சாந்தி பாடத்தை பூர்த்தி பண்றேன் இனி மந்திரங்களை நம்ம படிக்கலாம் இது மொத்தம் பதினாறு கண்டம் இருக்கு ஒவ்வொரு கண்டத்திலையும் சில மந்திரங்கள் இருக்கிறது இப்ப நாம முதல் மந்திரத்தை படிப்போம் முதல் கண்டம் முதல் மந்திரம் படிக்கலாம் ஆசும் கேதோ வசபிரம்யம் நை சோமஸ்மீன அனூச்சியுரிவீத்தக்கேருணேயும்மிவாச்ச श्वेतकेतो யம் நவை சோமிய அஸ்மத் அனநூச்சியுரிவீதி உபனிஷத் முதலில் குருவையும் சிஷியனையும் அறிமுகப்படுத்துகிறது குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்துவதற்கு நோக்கம் குரு சிஷிய சம்பாத ரூபமாகத்தான் எல்லா உபனிஷத் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு விஷயம் தெரிகிறது குரு முகமாக தான் படிக்கணும் நாம தனியா மூலையில உட்கார்ந்து நான் யாருன்னு கேட்கப்படாது நான் யாருன்னு கேட்டால் நான் எனக்கு இருக்கிற முட்டாள்தனம் இன்னும் நல்லா தெரியும் ஆகவே அஜானியா இருக்கிற எங்கிட்ட நானே நான் யாருன்னு கேள்வியை கேட்டா எனக்கு எப்படி ஞானம் வரும் ஏற்கனவே ஞானம் உள்ள ஒருத்தரை போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுங்கோன்னு சொன்னாதான் நமக்கு ஞானம் கிடைக்குமே தவிர நாம முயற்சி பண்ணக்கூடாது சாஸ்திரஜோபி சுவாதந்திர பிரம்மாநேஷனம் நகுறியாத் இந்த உபரிஷத்தை பின்னால சொல்ல போறது ஆச்சாரியவான் புருஷோ வேத தகுந்த ஆசிரியரை உடையவன் தான் அந்த மெய்ப்பொருளை அறிய முடியும் திருவள்ளுவர் சொன்னார் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தகுந்த ஆசிரியரிடம் சென்று கற்று மெய்ப்பொருள் காண வேண்டும் ஆகவே குரு முகமாதான் ஒரு விஷயம் தெரிகிறது குருவினுடைய லக்ஷணமும் தெரிகிறது சிஷ்யனுடைய லட்சணமும் தெரிகிறது இதெல்லாம் இந்த கதையை ஆக்கியாயிக்கா வித்யாஸ்துதையே சங்கராச்சாரியார் சொல்றார் இந்த பெருமையை சொல்றதுக்காக சொல்றோம் அந்த காலத்தில் உத்தானகர் படிச்சாங்க அவர் சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு உட்கார்ந்து படிக்கிறோம் இன்றைக்கும் தேவை குருமுகமாகத்தான் படிக்க வேண்டும் குரு தகுந்தவராக இருக்க வேண்டும் தகுதியுடையவராக இருக்க வேண்டும் சிஷ்யனும் யோக்கியத்தை உள்ளவனா இருக்கு ஆகவே நல்ல முறையான தகுதியுள்ள சிஷ்யன் தகுதியுள்ள குருவை நாடி இந்த உயர்ந்த பிரம்ம வித்தையை கற்க வேண்டும் கீதையில பாக்குறோம் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இது ஒழுங்கில் முறையா சொல்லி கொடுக்கணும் அர்ஜுனா தபஸ் பண்ணாதவனுக்கு கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு வலுக்கட்டாயமா சொல்லாதே அப்படியே கேட்டாலும் இடையிலடையில என்னோட வார்த்தையில குறை சொல்றவனுக்கு சொல்லாதே இதே தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சா சுசுஷவே வாட்சியம் நச்சவாம் யோகதி சாஸ்திரத்துல ஸ்ரத்தையோட பொறுமையா பக்தியோட ஒழுக்கத்தோட கேட்கிறவனுக்குத்தான் இதை சொல்லணும் இதம் அசிஷ்யாய ந தேயம் தகுதி இல்லாதனுக்கு சொல்லாதே எதிப்பியான் பரவாயில்ல சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன்னு நினைச்சு சொன்னா நீ பாபி ஆயிடுவேங்காசியா பவதி அல்ல தகுதியா முறையா படிக்கணும் இது எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு நல்ல இதெல்லாம் சாதாரணமா பண்படாதவர்கள் பண்பிலே உயர்ந்தவர்கள் பரிமாறிக்கொண்ட கருத்துக்கள் பண்பிலே தலை சிறந்த பெரியோர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட உயர்ந்த மேலான கருத்துக்கள் அந்த அர்த்தத்தை கட்டோபரிஷத்துல நச்சிக்கேத்திரவஸ் சங்கராச்சாரியர் பாஷியை எழுதுற போதே முதல்ல சொல்றார் ஓன் நமோ பகவதே வைவஸ்வத்தாயிருத்தவே பிரம்ம வித்யாச்சாரியாய நமஸ்காரம் பண்ற நச்சிகேத்கு நமஸ்காரம் யம தர்மராஜாவுக்கு நமஸ்காரம் ஆக இதுதான் என்ன சொல்றது கல்சர்டு பர்சன் சொல்றாங்க இல்லையா பண்பட்டவர்கள் உபநேஷத்துக்கு ஆரம்பிக்கிறது ஹருக்கு மந்திரத்தில் எங்கன்னு பார்த்துங்க அதை பிரிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சமயம் ஒரு காலத்தில் ஒன் சப் சொல்ற சமயம் ஒரு காலத்தில் ஒரு ஊர்ல ஆரம்ப அந்த காலத்தில் ஒரு ஊர்ல இழுப்போம் இல்லையா அதான் ஹ அதே மாதிரி தான் ஹவை அதாவது நடந்ததை நினைவுக்கு கொண்டு வருது முன்னொரு காலத்திலே அப்படின்னு எழுக்கிற மாதிரி சொல்றது என்று ஒருவன் இருந்தான் ஒரே ஆள் தான் அவனுக்கு ரெண்டு பேர் என்னருடைய அருணி ஆருணி ஆருணேயும் பேரு அருண அருணம் புமாணி ஆருணேயே இப்படி சம்ஸ்கிருதத்தில் இதெல்லாம் அப்படிலாம் சொல்கிறது உண்டு இப்போ இந்த ஒருத்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற போதெல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிற போது பொண்ணை தானம் பண்ணி கொடுக்குற பொண்ணு தானம் பண்ணி கொடுக்குற அந்த பொண்ணோட தாத்தா பேரை சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லி அரிசியாக சொல்வது உண்டு மூணு பேரை சொல்லி ஆகணும் அதாவது அப்பா அப்பாவோடய அப்பா அவங்க அப்பா பித்தா பித்தா மகா பிரபித்தா மகா அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் இந்த தாரவாத்த கொடுக்குற போது சொல்லுவாங்க ராமசர்மனஹ்ரே கிருஷ்ணசர்மனஹா பௌத்ராயிரமணியாய சொல்லி இந்த பொண்ணு அவனுக்கு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நம்ம சுப்பிரமணியோ நப்திரீம் ஸ்ரீ கிருஷ்ணசர்மன பௌத்ரீம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றது அப்புறம் வந்து ஏதோ ஒரு பேர் பேர் வர இல்லை விநாயக சர்மன புத்திரி இந்த அந்த கோத்திரத்தை சொல்லி வரிசையாக சொல்லி தாரவாத்து கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் சும்மா ஒன்றும் பண்ணலை எங்களுக்கு ஒரு கல்ச்சர் பரம்பரை இருக்குதுன்னு அதிலையே சொல்லிவிடுறாங்க இந்த முஸ்லீம் பொண்ணை கல்யாணம்ட்டா எப்படி சொல்கிறது இதெல்லாம் எப்படி சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் பேர் எல்லாம் தர்மமான விவாகமே கிடையாது சாஸ்திரத்தில் தர்மமாக பண்ணால் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆருணேயா அருணருடைய பேரன் அர்த்தம் அதாவது நல்ல பண்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் அர்த்தம் திருவள்ளுவர் குடிமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார் குலம் எழுதியிருக்கார் குலம் ரொம்ப முக்கியம் நம்முடைய குலம் ரொம்ப அதனாலதான் பெரியவங்க பயப்படணும் நம்ம தப்பு பண்ணினா நம்ம குலம் பாதிக்குமேன்னு பயப்படணும் அது பயம் போயிடுறது நம்ம குலத்துக்கு பயம் போகே ரோக பயம் குலேசு பயம் அஸ்வேதகேத்து இன்னொரு பேரு அவனுக்கு ஸ்வேதகேத்துங்கிறது யாருன்னா அருணரிஷியோட பௌத்ரன் பா அருணரிஷியோட பௌத்திரன் ஆகிய ஸ்வேதகேத்துன்னு ஒருத்தன் இருந்தான் முன்னொரு சமயம் ஸ்வேதகேத்து ஸ்வேதகேத்துன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் சாதாரண ஆள் இல்ல அவங்க தாத்தா பெரிய ரிஷி பண்டித்தர் அப்படின்னு அர்த்தத்துல சொல்ல ஆச ஆச இருந்தான் இதே மாதிரி அப்போ அப்படி ஒருத்தான் இருந்தான் அந்த சமயம் இந்த ஹாவை அதே மாதிரி அர்த்தம் பண்ணணும் பிதா பிதா யாரு அவனுடைய அப்பா ஸ்வேதகேத்தோட அப்பா அவர் பேரு உத்தாலகர் அடுத்த ஸ்லோகத்தில் கொஞ்ச நேரத்தில் வரும் பிதா பிதான்னு சொன்னா உத்தாலகர் அல்லது ஆருணின்னு சொல்லாம் ஆணி அருணனுடைய புத்திர ஆருணி பிதா உச்ச சொன்னார் என்ன சொன்னார் பிதா அப்பா அவனிடத்தில் சொன்னார் என்ன சொன்னார் பின்னால் இருக்கு வச முன்னால் இருக்கு மாத்தி போட்டுக்கணும் ஹே ஸ்வேதகேதோ ஓ ஸ்வேதகேதுவே பிரம்மச்சரியம் வச பிரச்சரியம் சொன்னா இந்த இடத்துல குருகுலவாசம் பண்ணு குருகுலவாச லட்சணம் பிரம்மச்சரியம் வச இங்க ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நான் அதை அடுத்தது முடிக்க முடிச்சப்பற சொல்றேன் உங்களுக்கு பிரம்மச்சரியம் வசனு சொன்னா நீ போய் குருகுலவாசம் பண்ணு அப்பாவே சொல்லிக் கொடுக்கலாம் ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னா அவருக்கு எங்கேயோ போகணுமா சங்கராச்சாரிய சொல்ல அனுமீத்தேங்கிறார் பிதுஹூ பிரவாசகா அனுமீயத்தை அப்பா எங்கேயோ போறார் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லை சாஸ்திரப்படி அப்பா கிட்ட தான் படிக்கணும் அப்பா கிட்ட படித்தா அது ரொம்ப உயர்ந்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் அப்பா கிட்ட தான் படிக்கணும் இன்னைக்கும் கூட அப்பாவுக்கு தெரியறதோ இல்லையோ காயத்ரி மந்திர உபதேசம் அப்பா தான் பண்ணுறார் பிராமணர்களில்ல பூனல் போட்டு வைக்கிற போது அந்த பூனல் அந்த காரியத்தை செய்து செய்யும்பொழுது அப்பா அம்மா அந்த பையன் அவங்க மூணு பேர் அப்பா தான் சொல்லி கொடுக்குறாரு அம்மாவும் கூட இருப்பாங்க பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க பிரம்மோபதேசம்னே அதுக்கு பேர் பிரம்மோபதேசம்னா வேதத்தை உபதேசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதில் முதல் மந்திரம் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார்கள் அதனால் அதுக்கு பிரம்மோபதேசம்னு பேர் பிரம்மச்சரியம் வச குரு குலவாசம் கண்ணு இவர் என்ன பண்றாரு இவருக்கு இங்கோ போகணும் நீ போய் பாடசால போய் படிப்பா அப்படிங்கிறார் குருகுலவாசம் ஆதிசங்கர் சொன்னார் இவர் உபநயனம் பண்ணல இன்னொருத்தட்ட போய் அங்க போய் நீ அவர்கிட்ட போய் உபநயனம் பண்ணிக்கோங்கிறார் ஆஹ் பன்னெண்டு வயசுல போனான்னு அடுத்த மந்திரம் சொல்ல போறது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பிரம்மச்சரியம் வச பிரச்சரியம்னு சொன்ன கல்யாணம் பண்ணிக்காம இருன்னு அர்த்தம் இல்லை பிரம்மச்சரியம் வசன நீ கல்யாணம் பண்ணிக்காம இரு நான் தான் மாட்டின் ஒழிக்கிறேன் நீ அப்படிலாம் இருக்க வேண்டாம் நீயாவது நிம்மதியா பண்ணிக்காம சௌக்கியமா இரு அப்படி சொல்லலை அப்படி அர்த்தம் பண்ணா நினைச்சான்னு வச்சுங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பிரம்மச்சரியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் குருகுலவாச லக்ஷணம் குருகுலவாசம் கரோ அதுக்கு இன்னொரு கருத்து சொல்றார் அதுக்கு என்னதுக்கு நான் போய் நான் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்குழன் சுவேதக்கு எது சொல்கிறான் இந்த பாருங்க எல்லாம் போறோம் எனக்கு இதுல எல்லாம் இல்லை பேசாமல் வாய முடின்றுங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அந்த காலம் பரவாயில்ல இவ்வளோ எல்லாம் இது வந்திருக்காது அவர் சொல்றார் நவை சோம்ய சோம்யங்கிறது முதல்ல எடுத்துடணும் ஹே சோம்ய எனக்கு மிகவும் பிரியமானவனே எனது அன்புக்குரியவனே எனக்கு இன்பத்தை தருபவனே எனக்கு இன்பம் அளிப்பவனே அன்பிற்குரியவனே சோமிய இனிமையானவனே அப்படி அர்த்தம் அட்ரஸ் பண்ற ஹே சோமிய சோமியூலீனா அனநூச்சிய பிரம்மபந்து இது உவாச்சன் பிரம்மச்சரியம் வச உவாச்சன் சப்ளை பண்ணிக்கணும் கடைசியில் தகும்ப பித்தா உவாச்சன் முதல்ல இருக்கு அப்பா சொன்னார் இப்ப என்ன சொல்றா நம்ம குலத்தைச் சேர்ந்தவர்கள் நமது குடும்பத்தில் அப்படின்னு அர்த்தம் அஸ்மத் குலீனா நமது குடும்பத்தில் அனநூச்சியன அத்தியனம் செய்யாமல் அத்தியனம் அகிருத்வா அனூச்சிய அனநூச்சிய அனூச்சியன என்ன அர்த்தம் குரு சொல்லிக் கொடுத்து நாம திரும்ப சொல்றது அணுவச்சு தாத்துல இருந்து நிறைய ரூபங்கள்லாம் மாறுறதுனால இப்படி வருது அணுவாக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அணுவாக்கம் அணுவச்சு தாத்து தான் வேதம் அனுச்சியாச்சாரியோ தேவாசினு அனூச்சியமான அனநூச்சியன்னு சொன்னா படிக்காமல் கல்வி கற்காமல் கற்க வேண்டிய கல்வியை கற்காமல் கற்க வேண்டிய கல்வியை கஷடற கற்காமல் அப்படின்னா நம்ம போட்டுக்கணும் நமக்கு தான் தமிழ் இருக்கே சம்ஸ்கிருத்துல வாசிச்சாலும் நமக்கு தமிழில் நல்ல நல்ல சொற்கள்லாம் இருக்கு அதை எடுத்து போட்டுக்கணும் கற்பவை கற்காமல் கற்பவை கற்காமல் கற்பவை கசடர கற்காமல் இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் எல்லாரும் படிச்சாலும் பாரத தேசமே எல்லாம் படித்தவங்க தான் ஒரு காலத்தை என்னவோ சொல்லிக்கிறாங்க இந்த ஊர்ல படிக்காம இருந்தாங்க எல்லாரும் எதை படிக்கணுமோ அதை படிச்சாங்க எதை படிக்க கூடாதோ அத படிக்காம இருந்தாங்க இப்ப என்ன எதை படிக்கக்கூடாதோ அதிக படிக்கணுமோ தப்பாவா சொல்றேன் நான் சொல்லல வைஸ் சான்சலர் சொல்ற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இப்ப ரீசன்டா பேசியிருக்கார் நமது கல்வி துறையானது புள்ளி விவரங்களை கற்பிக்கும் கல்வியாக இருக்கிறதே தவிர இதயத்தை மலரச் செய்யும் கல்வியை வழங்கும் கல்வி திட்டம் நமது நாட்டில் இல்லைன்னு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றார் வேற யாராவது சொன்னா பரவாயில்ல அவரே படிக்காம இருப்பார்கள் சென்னை பல்கலைக்கழக துணை கூறுகிறார் சமீபத்தில் படிச்சேன் இதயத்தை மலரச் இதயத்தை பண்படுத்த செய்யும் கல்வி திட்டம் நம்மிடத்தில் இல்லை போயிட்டு போட்டு அது வந்து புரிஞ்சு வச்சு அத்தியனம் பண்ணாமல் அத்தியனம் பண்ணலை பிராமணன் பேருக்கு தான் பிராமணன் உண்மையா பிராமணன் கிடையாது பிராமணன் படிக்கணும் படிச்சா தான் பிராமணன் பிராமண்கிற வார்த்தையே வேதத்திலிருந்து வந்ததுதான் பிரம்மங்கிற சப்தத்துக்கு பிராமணன் அர்த்தம் வேதம்னு அர்த்தம் கடவுள் அர்த்தம் ஆகனாலதான் சொல்ற பிரம்ம பந்துவா இருக்க மாட்டோம் நம்ம பேருக்கு பிரம்மபந்து பேருக்கு பிராமண ஜாதி வாழ மாட்டோம் பிராமண்யத்தோட இருப்போம் அந்த பிராமணியம் பூர்ணமா இருக்கணும் தேஜஸ் வர்ச்சு யசஸ்ஸு பிரம்ம வர்ச்சஸ் இருந்தா தான் இந்த ஜாத்தியில பிறந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாட்டி இந்த ஜாத்தியில பிறந்தது வியர்த்தம் பிரிகாசமான வார்த்தை பிரம்மபந்து அவரா பந்து பிரம்மபந்து என்ன அர்த்தம் பேருக்குதான்ப்பா ஐயர் முதுக சொரிஞ்சுக்கிறது தான் பூனல் போட்டுருக்கான் இந்த பூணல் இருக்கு அடிக்கடி முதுக அரிச்சு முதுக அரி அப்பளிச்சிருப்பான்னு பாத்து அது அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்படி அடிக்கடி முதுகி சொரிஞ்சுப்பான் ஏற்கனவே உடம்பு அழுக்கு அது பூணலும் அழுக்கு அழுக்கு பூணலால அழுக்கு முதுக சொரி பிரயோஜனம் பிரம்ம பந்துவா இருக்க நவை பிரம்ம பந்துவதி நம்ம யாரும் பிரம்ம பந்துவா மாட்டோம் எங்க தாத்தா மகா மகா பண்டித்தர் அவ அப்பா மகோமகோபாத்யாயா நீர் என்ன திருக்குறளே என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது என்ன பிரயோஜனம் உங்க முன்னோர்கள் நல்லா படிச்சவங்கன்னு நீ சொல்லி என்ன பாருது நீ என்ன பண்ணிருக்கே சொல்லு ஆகவே எங்க தாத்தா தீட்சிதர் அவர் சம்ஸ்கிருத பண்டிதர் தமிழ் பண்டித்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது நீ என்ன பண்ண நீ படிச்சாதான் உனக்கு மதிப்பு உங்க அப்பா படிச்சிருக்கார் தாத்தா படிச்சிருக்கார்னு சொன்னா உனக்கு மதிப்பு கிடையாது அப்பேருக்கு தான் உனக்கு மதிப்பு தருவான் இதுவரை வாஸ்தவமான மதிப்பு உனக்கு வராது ஆகையனால பரம்பரையில தரம் உயரணும் இந்த வார்த்தையை கவனிங்க அதாவது பரம்பரையில தரம் உயரணும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டு போகணுமே தவிர நீ படிக்காம இருந்தால் கெட்டு போயிடு அதில் படிச்ச ஆகணும் அனநூச்ச பிரம்மபந்து இவன் வேதம் ரொம்ப பல விஷயங்களை சொல்லிடுது ஆகவே ஒரு மனிதன் பொதுவாக எடுத்துங்க பிராமணன் விட்டுடுவோம் யாரா இருந்தாலும் கற்க வேண்டிய கல்வியை கற்றாக வேணும் நம்ம பாஷையில விடவே மாட்டேன் படிக்காட்டே என்ன இதனா அது சொல்லிக் கொடுக்குறது நல்ல வாத்தியார் கிடைக்கணும் திருவள்ளூர் தான் வரணும் அனநூச்சிய பிரம்மபந்து தீங்கு வந்து என்று இனிமையானவனே இன்பத்தை தருபவனே கேப்பான் படிக்க வேண்டாமா எனக்கு எப்பொழுதும் இன்பத்தை கொடுப்பவனே எனது அன்பிற்குரியவனே மகனே என்னப்பா படிக்கணும் நல்லா படிச்சு சொல்ல சொல்ற விதமா சொன்ன படிப்பான் அஸ்மத் அனனு பிரம்மபந்து நவைங்குற அங்க இருக்கு ஏவகாரமாக்கி நைவ பவதி நம்ம குடும்பத்தில் பிரம்ம பந்துவா யாரும் இருக்கிறது இல்லை இல்லை பண்டித்தனா தான் நம்ம எல்லாம் இருப்போம் அப்பேற்பட்ட குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கோம் படிக்கிறத முதல்ல ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கிறார் நான் கொஞ்சம் வெளியில போவேன் இருக்கு நீ போய் அந்த குருகுலத்துல போய் அந்த குருநாதர்கிட்ட போய் படிக்க போ அப்படின்னு சொல்றார் இத்தி உவாச்ச இதுதான் கதைப்பகுதி அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் இப்ப இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் புரிஞ்சதோ ஒரு சமயம் அருண மகர்ஷியினுடைய பேரனாகிய ஸ்வேதகேது என்பவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய தந்தை சொன்னார் ஓ ஸ்வேதகேதுவே நீ குருகுலவாசம் பண்ணுவாயாக என்று சொன்னார் அது சொல்லும் பொழுது இவ்வாறு சொன்னார் எனது அன்பிற்குரியவனே இன்பம் அடிப்பவனே நமது குடும்பத்தில் வேதம் கற்காமல் வெறும் பிராமணனாக படிக்காத பிராமணனாக இருந்தவர் எவரும் இல்லை எனவே நீ கட்டாயம் கல்வியை கற்க வேண்டும் குருகுலவாசத்திற்கு செல்வாயாக என்று சொன்னார் இதுதான் கதை அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மே தீ भेद மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வியமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி परापरमे. அன்பர் வாழி பராப்பமே ஓரி ஓ ஆதிகுநீ